அவர்கள் அறிவுகின்றார்கள் அடியான் தான் தன் இறைவனுக்கு மிக நெருக்கமானவனாக உள்ளான் எனவே அதில் துபாவை அதிகமாக்குங்கள் என்று நபிசல்லாகவும் அணை செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு எட்டு இரண்டு